நாங்கள் ஹ் செய்வதற்காக இடத்தை அடைந்ததும் எனக்கு மாதவிடா ஏற்பட்டு விட்டது அப்போது நபிசுல்லாஹா அலைகி வசல்லம் அவர்கள் நான் இருந்த இடத்திற்கு வந்தார்கள் அழுது கொண்டிருந்த என்னை பார்த்து உனக்கு என்ன மாதவிடா ஏற்பட்டு விட்டதா என்று நான் ஆம் என்று சொன்னேன் இந்த மாதவிடாய் ஆதமுடைய பெண்மக்கள் மீது அல்லாஹ ஏற்படுத்தியது எனவே காபத்துள்ளாவை தவாப் செய்வதை தவிர ஹாஜிகள் செய்கின்ற மற்ற எல்லா காரியங்களையும் நீ செய்து கொள் என்று சொல்லிவிட்டு நபிசல்லாஹு அலிஹிவசம் அவர்கள் தங்கள் மனைவியருக்காக மாட்டை குர்பானி கொடுத்தார்கள்